அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊருக்கு பக்கத்துல ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துல நிறைய தண்ணி இருந்தது தண்ணி இருந்தாலே அதுல மீன்கள் இருக்கும் இல்லையா நிறைய மீன்கள் இருந்தது அதுல சகஜ புத்தி சகபுத்தி அப்படின்னு ரெண்டு மீன்கள் இருந்து வந்தது அது ரெண்டும் நெருங்கிய நண்பர்கள் இந்த இரண்டு மீன்களுக்கும் மூன்றாவதா ஒரு நண்பன் இருந்தான் அந்த நண்பன் வந்து ஒரு தவளை அந்த தவளையோட பேரு ஏக இந்த மூன்று பேரை தவிர மீன்கள் இருந்தன தவளைகள் இருந்தன நண்டுகள் இருந்தன நத்தைகள் கூட இருந்தன ஆனா இந்த மூணு பேரை பத்தி மட்டுந்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு நாள் இந்த மூன்று பேரும் கரையோரமா பேசிக்கிட்டு இருக்கும் இரண்டு மனிதர்கள் வந்தாங்க அதுல ஒருத்தர் சொன்னா டேய் இங்க பாருடா இந்த குளத்துல எவ்வளவு மீன்கள் இருக்கு நாளைக்கு வந்து மீன்கள் பிடிக்கலாமா அப்படின்னு சொன்னா அதுக்கு இன்னொருத்தானும் அதையேதான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த குளத்துல நிறைய மீன்கள் இருக்கு வேற யாரும் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னா அப்ப இன்னொருத்தம் சொன்னா இந்த குளத்துல இருக்க மீன்களை எல்லாம் பிடிச்சோம்னா ரொம்ப அதிகமா இருக்குமே நம்ம ரெண்டு பேரால தூக்கிட்டு போக முடியாது அதனால வண்டிக்காரன் நண்பனையும் கூட்டிட்டு வருவோம் வந்தோன்னா மீனை எல்லாம் பிடிச்சி வண்டியில ஏத்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப இன்னொருத்தன் சொன்னா அந்த வண்டிக்காரனுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும் இல்ல அவன் எனக்கு நெருங்கிய நண்பன் நான் கூப்பிட்டா வருவான் அதனால வண்டிக்காரனையும் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை கேட்டதும் அந்த தவளை சொல்லிச்சு நண்பர்களே பாத்தீங்களா நாளைக்கு இவங்க வந்து மீன் பிடிக்க சொல்றாங்க அதனால நாம எல்லாரும் இந்த குளத்து பக்கமா ஒரு வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால் மூலமா அடுத்த குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த சொல்லுச்சு அந்த சகஜ புத்தி அப்படிங்கிற மீன் என்ன சொல்லுனா இப்படிதான் பேசிக்குவாங்க இவங்க இவங்க பேசிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்க கூடாது பேசுவாங்க அப்புறம் வரமாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு அந்த சகஜ புத்திங்கிற மீன் சொன்னது அதுக்கு சகபுத்திங்கிற மீன் என்ன சொன்னதுன்னா ஆமா ஆமா நானும் கூட இந்த மாதிரி நிறைய பேரை பாத்திருக்கேன் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதுக்கு தவளை சொல்லுச்சு இல்ல இல்ல உம் எனக்கு வந்து இவங்க இத நாளைக்கு செய்ய போறாங்கன்னு தான் தோணுது ஏன்னா நாளைக்கு மீனை பிடிச்ச பிறகு எப்படி வீட்டுக்கு கொண்டு போறதுன்றது வரைக்கும் பேசினாங்க பாத்தியா வண்டிக்காரனை கூட்டிட்டு வரணும்னு பேசினாங்க அதுக்கு வண்டிக்காரன் ஒத்து வரலன்னா என்ன பண்றது அவனுக்கு வேலை இருந்தா என்ன பண்றதுன்னு ஒருத்தன் கேட்டான் அதுக்கு இன்னொருத்தன் என்ன சொன்னா என்னுடைய நண்பனவன் நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவான் அதனால அவனையும் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் அவங்க விவாதம் பண்ணதை பார்த்தா இவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்கு தோணுது அதனால நாம கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த ஏக தவளை சொன்னது அதுக்கு அந்த சகஜ புத்தி மீன் என்ன சொல்லுச்சுனா இவன் எதை எடுத்தாலும் இப்படிதான் தீவிரமா யோசிச்சு அதுக்கு ரொம்ப பதற்றம் ஆகிக்கிட்டே இருப்பான் இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நம்மள மாதிரி சகஜமா வாழ்றதுக்கு இவனுக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு அந்த சகஜ புத்தி மீன் சொல்லுச்சு அதுக்கு சகபுத்திங்கிற அடுத்த மீன் என்ன சொல்லுச்சுன்னா ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் நம்மள மாதிரி இவன் எப்போதுமே சகஜமா இருக்க மாட்டான் எப்ப பார்த்தாலும் தீவிரமா எதையாவது யோசிச்சு பதற்றம் இருப்பான் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு ஏக புத்திங்கிற அந்த தவளை என்ன சொல்லுச்சுனா நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல வேண்டியத உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் மீன் வர்றவங்க குளத்தை சுத்தமா கலக்கி விட்டுருவாங்க செத்துதான் போகும் அதனால நான் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வெளியேற போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவளை தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அந்த குளத்தை விட்டு வெளியேறி வேற குளத்துக்கு போயிடுச்சு இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத இன்னொரு நபர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயோசித புத்தி அப்படிங்கிற இன்னொரு மீன் அந்த சமயோசித புத்தி அப்படிங்கிற மீன் என்ன சொல்லுச்சுன்னா ஆபத்துக்கள் வாழ்க்கையில வரதான் செய்யும் அதுக்காக நம்ம பயந்து வாழ முடியுமா எது வந்தாலும் சமாளிச்சுக்கரலாம் பாத்துக்கரலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்தது மறுநாள் பேசியபடியே அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து வலைய வீசி மீன்களை எல்லாம் பிடிச்சாங்க அந்த வலையில சகஜ புத்தி சகபுத்தி சமயோசித புத்தி மூணு மீன்களும் மாட்டிக்கிச்சு அந்த மீனவர்கள் இருவரும் வலையோட எல்லா மீன்களையும் எழுத்து கரையில போட்டாங்க எல்லா மீன்களும் துல்ல துடிக்க அப்படியே முயற்சி பண்ணி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது அப்போ இந்த சகஜ சகபுத்தியும் ரொம்பவே துல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சமய புத்தி மட்டும் செத்து மீன் மாதிரி அப்படியே வாய திறந்துகிட்டு தரையிலே பேசாம கிடந்தது இதை பார்த்த அந்த மீனவன் என்ன பண்ணானா இந்த மீன் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த சமயோசித புத்திங்கிற மீன தூக்கி ஓரமா போட்டுட்டு மற்ற மீன்கள் எல்லாத்தையும் அள்ளி கூடையில போட்டு வண்டியில ஏத்துனா கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க அந்த மீனவர்கள் எல்லா மீன்களையும் வண்டியில ஏத்து கிளம்பி போனதும் இந்த சமயோசித புத்திங்கிற மீன் கொஞ்சம் கொஞ்சமா துள்ளி துள்ளி நகர்ந்து தண்ணி போய் ஒரே துள்ள அப்படியே தண்ணிக்குள்ள துள்ளி விழுந்து தப்பிச்சுக்குச்சு அப்படி தப்பிச்ச அந்த சமயோசித புத்தி அப்படிங்கிற மீன் பக்கத்துல இருந்த கால்வாய் வெளிய அப்படியே நீந்தி அடுத்த குளத்துக்கு போய் சேர்ந்தது அங்க ஏக புத்திங்கிற தவளைய சந்திச்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு ஏக புத்திங்கிற தவளை தன்னுடைய நண்பர்களான சகஜ புத்தி மற்றும் சகபுத்திக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு இந்த கதையில வரக்கூடிய மீன்கள் மற்றும் தவளையினுடைய பேரை விளையாட்டா எடுத்துக்காம நாம கொஞ்சம் ஆழ்ந்த சிந்திச்சோம்னா நமக்கு அதுல பெரிய பாடமே இருக்கு சகஜ புத்தி அப்படின்னா எதையுமே வாழ்க்கையில சகஜமா எடுத்துக்கிட்டு எதையுமே தீவிரமா யோசிக்காம விட்டுருவாங்க ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற பேர்ல முக்கியமான விஷயங்கள் கூட தீவிரமா யோசிக்காம கோட்டை விட்டுருவாங்க அவங்கதான் சகஜ இந்த சகபுத்திக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு சொந்தமா எதுவும் யோசிக்க தெரியாது யாராவது ஜாலியா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா அவங்க கூட சேர்ந்துகிட்டு அவங்கதான் நண்பர்கள் அப்படின்னு நினைச்சு அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சக புத்திக்காரர்களுக்கு சுயமா எதுவும் யோசிக்க தெரியாது சுலபமா ஒரு விஷயத்த எப்படி செய்யறது அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கதான் சிறந்த நண்பர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க சொல்றவங்க எல்லாம் எதிரிகள் அப்படின்னு நினைக்க இந்த சமயோசித புத்திக்காரர்கள் அப்படின்னா அவங்க வந்து அதிகமா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஆபத்தான சில முடிவுகளை எடுப்பாங்க ஆனா அந்த ஆபத்தை எப்படி கடந்து வர்றதுன்னு அவங்ககிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருக்கும் எப்படி அந்த மீனவர்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக செத்த மாதிரி அந்த மீன் நடிச்சதோ அது மாதிரி ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த ஏக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடிய ஆபத்தான விஷயங்களை முன்னாடியே கணிச்சு அதுக்கு தேவையான தயாரிப்புகளை முன்னாடியே செஞ்சு முன்னெச்சரிக்கையா இருந்து வாழ்க்கையில நிம்மதியா வாழக்கூடியவங்க அந்த தவளை மாதிரி இப்ப நாமே முடிவு பண்ணிக்கலாம் நாம வந்து சகஜ இருக்கணுமா சக இருக்கணுமா இல்ல